மூன்று பேருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் மூன்று பேருக்குள்ளையும் பல பொல்லாத இருந்தது இந்த புத்தி தெளிந்த போது அதுக்கு ஒரு முடிவுண்டானது அண்ணன் வந்தது இல்லாவிட்ட ராஜ்யபாரத்துக்கு வந்தது ஒரு விதத்தில் கரெக்ட் ஒத்துக்கொள்ளலாம் ஆனா இன்னொரு விதத்தில் நடந்த முக்கியமான சம்பவம் தேவன் அந்த கை கொடுத்ததுக்கு காரணம் அந்த இளையகுமாரனுடைய புத்தி தெளிந்தது பார்க்கலாம் அதுதான் முக்கியம் லூக்கா பதினைந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான் அந்த அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு போய் ஒன்று பங்கு கேட்டது ரெண்டாவது தகப்பனை விட்டு தூரமா போனது அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி மூணாவது துன்மார்க்கமான ஜீவியம் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் எ செலவழித்த பின்பு அந்த கொடிய பஞ்சம் ஒரு பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் எப்படி இருக்கும் அவனுக்குள்ள மறைந்திருந்த தோல்வியை ஒரு ஸ்டெப்னால சுத்தமாக ஒண்ணு இல்லாம போயிட்டான் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு பங்க வாங்கிட்டு கிளம்பி முதல்ல போனது எங்க தூர தேசம் தெய்வத்தை விட்டு விலகி போறது இல்லாவிட்ட சத்தியத்தை விட்டு விலகி போறது இல்லாவிட்ட உபதேசத்தை விட்டு விலகி போறது இல்ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போகிறது தூரமா போயிட்டே இருக்கிறது ஜபம் கிடையாது உபாசம் கிடையாது பரிசு வாங்கிய ஐக்கியம் கிடையாது அப்படியே ஒதுங்கிறான் ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி இப்ப எங்க போயாச்சு போயாச்சு அடுத்து துன்மார்க்கு என்ன கிடையாது திருப்பி என்ன பைபிள் பேசுறது குறித்து கத்தர் சொல்றாரு நீ என்னுடைய வசனத்தை நீ பேசாத துன்மார்க்கனுடைய ஜீவிய என்ன எப்படின்னா வசனத்தை பின்னாக எரிந்து போடுகிறது முதுகுக்கு பின்னால எரிகிறது சங்கீதம் நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் வசனத்தை பின்னால தூக்கி போட்டுட்டு நீ சும்மா துன்மார்க்கன்ட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் சபைக்கு வந்துட்டு போகலாம் இப்ப சிலர் சொல்லுவாங்க யாருக்கு உரிமை கிடையாது யாருனாலும் நடவடிக்கை பங்கு இருக்காது அதனால சபைக்கு வர்றவன் யோக்கியம் பரிசுத்தவான் புண்ணியவான்னு நினைச்சிட கூடாது பைபிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க நகையை கழுதிட்டாங்க அதனால இவங்க எல்லாம் அப்படியே இந்த ரன்வேல மேல போறதுக்கு நினைச்சிட கூடாது போக்குவரத்து எப்படி சொல்றான் ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அப்படின்னு இருக்கு அதிகாரம் பத்தாவது வசனம் போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் பரிசுத்தலத்துக்கு போக்குவரவா இருந்தது யார் அவன் அதெல்லாம் எல்லா கூட்டத்துக்கு வருவான் வேலை செய்ய சொன்னா செய்வான் எல்லாம் பண்ணுவான் லைஃப் மாற்றம் இல்ல லைஃப்ல உனக்கு பேர் என்னதுதான் பரிசுத்தலத்துக்கு போக்குவரத்து செய்த விசுவாசி ஊழியக்காரன் சொல்லல பரிசுத்தவன் அப்படின்லாம் சொல்லல ஜப வீரன் சொல்லல என்ன சொல்லிருக்கு துன்மார்க்கன் தான் சொல்லியிருக்கு ஆனா இளைய இப்ப என்ன கண்டிஷன்ல வந்துட்டான் தூர தேசத்துக்கு போனவன் இப்ப தகப்பனை திருப்பி பாக்குறான் வர்றான் நெருங்கி வரணும் துன்மார்க்க ஜீவியத்தை விட்டாச்சு இப்ப எல்லாத்தையும் ஆஸ்திய மொத்தத்தை அழிச்சிட்டான் சொல்றான் முப்பதாம் வசனம் இடத்தில் உடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உடைய குமாரோடு ஆஸ்தியை அழிச்சு போட்டதுக்கு ரீசன் அவங்க அண்ணன் சொல்ற ரீசன் என்ன எப்படி அழிச்சுட்டான் கார் வாங்கி அழிச்சுட்டான் வீடு வாங்கி அழிச்சுட்டான் இஷ்டத்துக்கு செலவழிச்சு சாப்பிட்டு அழிச்சுட்டான் வேசிகள் இடத்துல அழிச்சான் இது ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடியது செஸ்லிக்கீர்ல சொல்லி இருக்கிறது எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பானது வேசித்தனமோ ஒன்னு செஸ்லிக்கீர் நாலு மூணு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் ஒன்னு நீயே அழிச்சுக்கிறதுக்கு இப்படி பண்ற கடைசில முடிவு எங்க போய் நின்னுட்டா குறைவுபட தொடங்கினான் யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் மனைவியோட அல்ல வேசியோட அல்ல பாவிகளோடல்ல யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்போ கடைசி அவனை புத்தி தெளியும் போது அவன் இருந்த வீடுங்க சொல்லுங்க பன்றியோடு பன்றியோடு சரியான பின்மாற்றம் பன்றிக்கு ரெண்டு அடையாளம் இருக்கு பன்றிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று கழுவப்பட்ட பன்றி சேத்துக்கு திரும்பிப்போம் அது ஒரு பின்மாற்றம் இரண்டாவது இயேசு ஒரு ஆவியை துரத்தும் போது அந்த ஆவி யாருக்குள்ள போச்சு நான் பன்னிக்கூட்டத்துக்குள்ள போயிடுறேன் பன்னிக்கூட்டத்துல போன உடனே அப்படி மேக போயிடுச்சா எங்க போயிடுச்சு நேரம் அழிச்சிருச்சு அந்த பண்டிகளை ஒன்னு பிசாசு பிடிச்ச ஜீவியம் மற்றொன்று பின்மாற்ற ஜீவியம் சிவகாசில ஒரு புரோக்கரம் போட்டாங்க இந்த இளைய குமார் இவன் போய் எதை எடுத்து சாப்பிடுவான் தவிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் இந்த பண்ணிகள்லாம் பேசும் ஏன்னா நமக்குள்ளதுல வந்து இவன் ஒருத்தன் புதுசா ஒருத்தன் பங்கு போட வந்துட்டான் நமக்கு நாலு கால் இருக்கு இவனுக்கு ரெண்டு கால் தான் இருக்கு பண்ணி எல்லாம் எது பேசுதே டைலாக் பேசுதே நமக்கே கொஞ்சம் தான் போட்டிருக்கான் அதுலயும் இவன் வந்து புதுசா ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் வந்து இருக்கிறான் இவன் நமக்கு நாலு கால் இருக்கு இவனுக்கு எத்தனை கால் தான் இருக்கு ரெண்டு கால் தான் இருக்கு அதே மாதிரி பின் போனா நம்ம நாலு கால் பண்ணியா மாறிடும் இல்ல ரெண்டு கால் பண்ணியா மாறிடும் இதை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி அவனுக்கு புத்தி தெளிஞ்சு வந்தான் எனக்கு பங்க வேண்டாம் பாக கூலிக்க துன்மார்க்கத்துல போக மாட்டேன் வேசித்தனத்துக்கு போக மாட்டேன் இனி பன்றி கூட்டமே வேண்டாம் பின்மாற்ற ஆவியே வேண்டாம் இனி பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இப்படி நீங்க எல்லாத்தையும் பலிபிடுத்துல வைக்கணும் ஒன்று இரண்டாவது ஆசை சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துடணும் அப்பாட்டு இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடணும் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பானாம் பானாம் பொருள் மதிப்பு மரியாதை இப்படியே போய் கடைசியில போய் நின்றுது எங்க ராகேலு வீட்டில் போய் நின்றுட்டான் இப்போ அவன் திரும்பி வரும் பொழுது கத்தர் அவனை ஒரு நைட்டு ஃபுல்ல புடமிட்டாரு ஒரு நைட்டு ஃபுல்ல புட் சரியான புடமிட்டுதல் அழுது கத்தி கூச்சல் போட்டு விடமாட்டேன் போராடி அழுது என்னை ஆசீர்விச்சே ஆகணும் தயவு என்னை ஆசீர்விச்சிருங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கடைசியில் தொடைச்சந்தெல்லாம் சுலுக்கி தான் வெளியே அனு செஞ்சான் அந்த அதுக்கு பிறகு அவனுக்கு இந்த பகை உணர்வே போயிடுச்சு பார்த்த உடனே எரிச்சல் பார்த்த உடனே பயம் பாயத்த உடனே அவனை ஏமாத்தணும் இந்த இந்த தவறான புத்தியே அவனை விட்டு யாரு சொன்னாலும் ஏமாத்த புத்தி போயிடுச்சு பகைக்கிற புத்தி போயிருச்சு வஞ்சிக்கிற புத்தி போயிடுச்சு இதெல்லாம் நீ ஒண்ணு விட்டு போகணும் இந்த வருஷத்தோடு இந்த அண்ணன் தம்பியை ஏமாத்துறது அண்ணனை ஏமாத்துறது தம்பியை ஏமாத்துறது மாமனை ஏமாத்துறது அவன் பயங்கரமான ஆளுங்க முதல்ல யாரை ஏமாத்தினா நம்ம அறிவின்படி அண்ணனை ஏமாற்றினான் இரண்டாவது நம்முடைய அறிவின்படி யாரை ஏமாத்தினா தகப்பனை ஏமாற்றினான் மூணாவது நம்முடைய அறிவின்படி யாரை ஏமாத்தினா மாமன் ஏமாச்சா நாலாவது நம்முடைய அறிவின்படி ஏமாத்திட்டான் கைய கால பிடிச்சு அந்தவரையும் தான் ரூட்ல கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் வெளிய வந்தான் ஆனா இப்ப அந்த புத்தி மொத்தமா போயிடுச்சு அவன் மைண்ட விட்டு அந்த ஆவி எல்லாம் வெளியே போயிடுச்சு சுத்தமா பொல்லாத ஆவி எண்ணங்கள் எல்லாமே போயிடுச்சு இப்ப அவனுக்கு பகைக்கணும் ஏமாத்தணும் வஞ்சிக்கணும் ஒண்ணுமே கிடையாது இப்ப பாருங்க ஏசாவை பார்த்த உடனே சொல்றான் வெகுமதி வச்சுக்க எவ்வளவு நாள் எடுத்துக்க நீ கொண்டு போ எப்படி எப்படி மனசு வந்துச்சு இதுதான் மாற்றங்கிறது அந்த இளைய எப்படி புத்தி தெளிஞ்சபோது விபச்சாரத்தையும் பன்னி கூட்டத்தையும் இல்லாவிட்டா தன்னுடைய தோல்விகளையும் விட்டு வெளியே வந்தானோ அதே மாதிரி நீயும் பாவத்தை விட்டுட்டு தான் வெளியே வரணும் ரெண்டு பகை வைராயம் வஞ்சிக்கிற ஏமாத்துறது எல்லாத்தையும் இன்னைக்கு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அண்ணனுக்கு ஒரு டீம் எடுத்து வச்சான் இத்தனை ஆடு இத்தனை வெள்ளாடு இத்தனை ஒட்டகம் எல்லாம் என்னென்ன குட்டி போடுறது எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சான் முப்பத்தி ரெண்டு ஆதியாவும் முப்பத்தி ரெண்டு பதினாலு பதினஞ்சு இருமூன்ல இருந்து அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவிகளே தன் சகோதரனாய் ஏசாவுக்கு வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து முந்தி வருஷமா அப்படி கூல லைட்டா கொடுத்துட்டு எதை ஏமாத்தா டொயாட்டல் சேஷபுத்திர பகுதியும் ஒரே போடு போட்டவன் இவன் நான் கொடுப்பான் கொடுக்கவே மாட்டான் சில பேரன்ட் சொல்லுவாங்க ஐயோ இவன் கையில ரெண்டு வயசு குழந்தை கையில இத கொடுத்துட்டா திரும்பி வாங்கவே முடியாது அவ்வளவு பயங்கரமா புடிச்சுக்கோ அது புத்தி என் தருத்திர முடிச்ச புத்தி யாருக்குமே கொடுக்காது கடைசி காலத்துல நீங்க அதுல சந்தோஷப்படுறாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது தாம்பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கும் தாம்பொருளெல்லாம் தனியா எடுத்துக்கும் யாருக்கும் கொடுக்காது அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல் இல்லை நாளைக்கு உனக்கு தண்ணியுமே கொடுக்காது இப்பவுமே அதுக்கு என்ன கொடு என்ன குணம் வரணும் ஈகை குணம் வரணும் எனக்கு ஒரு விசுவாசி சொன்னார் சின்ன வயசுல ரெண்டு பசங்க சண்டை போட்டாங்க ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுட்டான் இத்தவனுக்கு இன்னொருத்தனுக்கு அடிக்க முடியல பேசாம இருந்தாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் எங்கயோ பார்த்துட்டு இருக்கும் போது ஓடி போய் முதுகில் சின்ன பையன் தான் ரெண்டு வயசு மூணு வயசு தான் அவர் சொல்றாரு அன்றைக்கு முதுகுல குத்துற துரோகி சுவாவன் இன்னைக்கு என்ன குத்துறான் அவர் தான் தாய்மாம இன்னைக்கு எனக்கு முள்ளே வந்தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த கேரக்டர் மாறாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அஞ்சல வளையலன்னா நீங்க பெரிய தெய்வீக சுபாவம் நினைச்சிடாதீங்க உனக்குள்ள இருந்திருக்கு அர்த்தம் அதே யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தெளிவான ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே அழகாக எடுத்து ஆண்டோட சமூகத்திலே வாங்கணும் கொடுப்பதே பாக்கியம் அந்த கேரக்டரை வளர்க்கணும் அதுதான் யாக்கோபுக்குள்ள நடந்த மாற்றம் சுத்தமா வாத்தி தான் போ இருபது வெள்ளாட்டு கட ஒட்டகமா எடுத்துக்க பால் கொடுக்கற ஒட்டமா போட்டும் அதுல பைபிள் அழகா சொல்லிருக்கு தன் கைக்கு உதவி அவனுக்கு ரொம்ப உதவியா இருந்ததை தான் கொடுத்தான் கிழிஞ்சு போனோட சாரியை எடுத்து ரொம்ப பயங்கரமா தானம் செய்வாங்க அதனக்கு உடுத்த முடியல கிழிஞ்சு போச்சு இதை நீ தானம் பண்ண அவ்வளோ அலைவா உடம்ப காட்டிட்டா யோசிக்கணும்ல தானங்கிறது சிறந்தது அதை எப்படி செய்யணும் நல்லதா செய்யணும் கிழிஞ்சு போனது முடியாதது அத்து போனது எப்படி கொடுக்க கூடாது ஒரு குருடம் போய் நான் என் கண்ணை தானம் செய்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கான் சொல்லுங்க குருட தண்ணே தெரியாத ஒரு கண் தான என் கை தானம் செய்கிறேன் அப்படின்னா யாருக்கு பிரயோஜனம் நல்லா இருக்கிறவன குருடனும் அதே மாதிரி கிழிஞ்சு போனது ஒண்ணும் இல்லாதது இதை எடுத்து நீ கொடுத்து அது பெரிய தானம் நான் உனக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லக்கூடாது தானம் செய்யறது இருக்கிறதுலையே மேன்மையானதை தானம் செய்யணும் அப்படி செய்ய முடியுமா பிதா தன்னிடத்துல இருந்த ஒரே பேரான குமாரனை யாருக்கா தானம் செஞ்சாரு அவரைம் அதே மாதிரி ஆபரகம் ஆபரகம் ஆண்டவர் சொன்னது இஸ்மவேலை பலியீடுன்னா வீட்லயே கொண்டிருப்பான் இஸ்மவேலை பலியீடு சொல்லி இருந்தா யாரு எங்கயே கொண்டிருப்பான் சைத்தம் ஒரு பெரிய இவளால இவனால சாராக்கு பிரச்சனை ஆகாருக்கு மலையில ஏன் அவ்வளவு டைம் கொடுத்தாரு மூணு நாள் கழிச்சுதான் பலியிடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான் மூணு நாள் கழிச்சுதான் இந்த மோரியாமலை வரும் அது வரைக்கும் இவன் மனநிலை ஓட்டம் எப்படி இருக்கு வீட்டுக்கு வந்துடுறானா பெட்டி தூட்டு போறானா வீட்டுக்கு வரானா பாக்குறாரு டைமிங் கொடுத்து பாக்குறாரு எவ்வளவு நேரம் இவன் அழுகுறானா கண்ணீர் விடுறானா யோசிக்கிறானா சாராலிட்ட சொல்லி விடலாம்னு பாக்குறானா பையனை ஓடிப்போன்னு சொல்லிடுறானா இவன் என் மன ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு மைண்ட ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மூணு நாளா மூணு நாளா ஒரு அசைவு கிடையாது யாருக்கு அபிரகாமுக்கு அவன் பாட்டு தெளிந்த நீரோட மாதிரி வந்துகிட்டே இருக்கான் பையன் கேக்குறான் அப்பா எல்லாம் இருக்கு ஆடைக்கானுமேனு நீங்க எல்லாம் நெஞ்சிருப்பீங்க ஓன்னு கத்தி கதிரி அவனை கட்டி பிடிச்சா அவன் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிட்டு ஓ கடைசி நம்மளை தங்க உள்ளிருக்கு அவன் சொன்னா மகனே அதை பத்தி உனக்கு என்ன கவலை கத்தர் என்ன செய்வார் பார்த்துக் கொள்வார் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எகோவா ஈரே கத்தருடைய பருவத்துக்கு போவோம் அங்கே அது என்ன செய்யப்படும் பார்த்துக் கொள்ள பார்த்து கவலை பட்டுச்சா இல்லையா ஒன்று இளைய குமாரன் தன்னுடைய பழைய ஜீவியத்தை விட்டான் அதுபோல யாக்கோவு தன்னுடைய பழைய ஸ்வாவத்தை விட்டான் அபகரித்தல் ஏமாத்தல் வஞ்சித்துதல் எல்லாத்தையும் நிறுத்திட்டான் எடுத்துட்டு போறியா எடுத்துட்டு போ எவ்வளவு ரெண்டு பரிவாரங்கள் எடுத்துட்டு போ ஒரு பரிவாரம் வேணுமா எடுத்துட்டு போ போதும் இல்லை பதில வரல பாத்தீங்களா நீ போது நினைச்சு கலத்திடுவான் மூன்றாவது அந்த பெருமையை விட்டாங்க அவனுடைய பெருமை ஒளிஞ்சுது அதுக்கு பிறகுதான் கத்தர் அவனுடைய புத்தியை தெளிவு வைக்க வச்சார் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு வரைக்கும் உனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவர் தான் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறாரே நீ உனைய தாழ்த்துற வரைக்கும் இந்த பிரச்சனை அதுக்கு பிறகுதான் அவன் தாழ்த்தினான் சமூகத்துல ஆண்டவர்தான் நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையா நிற்கும் அவன் தாழ்த்தினான் முப்பத்தி ஏழாம் ஆகையால் நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் பாருங்க நான் கட்டின மகாபாபிலும் சொன்னவன் இப்ப சொல்றான் நான் யாரை புகழ்கிறேன் பரலோகத்தின் ராஜாவை புகழ்கிறேன் அவரை உயர்த்துகிறேன் அவரை மகிமைப்படுத்துகிறேன் நான் அல்ல வந்துட்டானா இப்ப நான் உனக்கு புத்தி தெளிஞ்சது எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிடம் அந்த இளைய குமாரனுடைய சுவாபத்தை பலிபடுத்தல் வையுங்கள் தகப்பன் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த புத்தி உனக்கு இருக்கக்கூடாது யாக்கோபின் உடைய பழைய சுவாபத்தை பலிபடுத்தல வையுங்கள் ஆஹ் நீ தகப்பன் வீட்டுக்கு வந்த பின்பு அது உனக்குள்ள இருக்க கூடாது நேபுகாத்தினேச்சாருடைய பெருமையை பலிபிடுத்தல் வையுங்கள் மறுபடியும் ராஜ்யபாரத்துக்கு வந்த பின்பு உனக்கு அந்த கேடுகட்ட ஸ்வாபம் வரக்கூடாது தாழ்மை உள்ளோலுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் எல்லாரும் டைம் பயன்படுத்துங்க உணர்த்தப்பட்டால் இருதயம் குத்தப்பட்டால் கண்களை முடிமளங்கால் படிட்டு தேவ சமூகத்துல போராடுவோம் கத்தாவே ஓ நான் அபகரிக்கிறவனாக வஞ்சிக்கிறவனாக ஏமாற்றுகிறவனாக பொருளாசை உள்ளவனாக இருந்துவிட்டேன் யாக்கோவின் ஆவி எனக்குள் இருந்து விட்டது தயவாய் கிருபையுள்ள தேவன் என்னைபடத்தில் வைக்கிறேன் சுவாமி ஓ நேபுகாத்தினே சாருக்குள்ள அந்த மேட்டிமை மன மேட்டிமை எனக்குள் வந்து விட்டது தாழ்த்துகிறேன் அண்டவரே உமை உயர்த்துகிறேன் அந்த குமாரனுடைய அந்த வேசித்தனத்தின் ஆவி ஆவி அந்த பன்றிகள் கூட்டத்தோடு இணைந்தேன் இடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான நேரம் யாக்கோபை மாற்றினார் இளைய குமாரனை மாற்றினாத் நேச்சாரை மாற்றினவர் உனக்கு உன்னை மாற்றி உனக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தின் தர வாஞ்சிக்கிறார் இந்த சுத்திகரிப்பு கத்தர் உனக்கு அருமையான காரியத்தை செய்கிறார் ஒன்று சுத்திகரிப்பு இரண்டாவது உனக்கு விடுதலை மூன்றாவது உனக்கு ஆசீர்வாதம் இலைப்பாறுதல் நிம்மதி அமன் இன்றைக்கே பலிபடத்துல வைத்து எல்லா அவற்றிலும் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமா உங்கள் எத்தனை பேர் இளையகுமாரனுடைய சில சுவாபங்கள் எனக்குள் உண்டு என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் ஒத்துக்கொள்ளும் தன்மை இருக்கு உங்கள் எத்தனை பேருக்குள்ள அந்த நேபுகாச்சன நேபுகாத் நேச்சாருடைய சில சுவாவங்கள் எனக்குள் மறைந்து என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் உங்களில் எத்தனை பேர் ஓ அந்த யாக்கோபுக்குள்ளே இருந்ததான அந்த மாம்சத்தன்மை மனுஷிக தன்மை எனக்குள்ளும் சில சூழ்நிலைகளில் காணப்பட்டது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் அமேன் அமேன் அமேன் யாக்கோபை மாற்றினவர் இளையகுமாரனை நேசித்தவர் திருப்பி கொண்டு வந்தவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அமேன் உன்னையும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவார் உன்னையும் இந்த பயணத்தில் கத்தர் காப்பார் விரோதங்கள் பகைகள் ஒளிந்து போகும் தோல்விகள் பின்மாற்றங்கள் ஒளிந்து போகும் இழப்புகள் சரி ஆமா